அப்துல்லாஹிபின் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஒருவர் நபிசல் அல்லாஹும் அலிஹல் வசல்லம் அவர்களிடம் கூறினார் அதற்கு அவர்கள் நீர் கூறுவதை நன்கு சிந்தித்து கூறும் என்று நபி சொல்லாஹும் அலிஹம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று மூன்று முறை கூறினார் விரும்புவதாக இருந்தால் சந்திக்க நீ தயாராகொள்வாயாக ஏனெனில் வெள்ளம் தான் இறுதியாக போய் சேரும் எல்லையை அதாவது பள்ளத்தை நோக்கி பாய்வது போல் வறுமை என்னை நேசிப்பவர்களுக்கு விரைந்து வரும் என்று நபி சொல்லு அனிஹம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இது ஹசன் என திரும்பியுமாம் கூறுகிறார்கள்